ஹதீஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு விஷயத்தில் கெட்ட பேச்சு இருப்பின் அது அச்செயலை கெடுக்காமல் இருப்பதில்லை மேலும் ஒரு விஷயத்தில் வெட்கம் கொள்வது இருப்பின் அச்செயலை அது மெருகூட்டாமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லாஹா அலிகம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஒன்று இது ஹசன் என திருமிதி இமாம